வணக்கம் ஜூலை முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச கூட்டுறவு தினம் ஜூலை ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு காந்திபீடியா எனும் காந்தியத்தின் ஆக்கப்பூர்வமான மாண்புகள் குறித்து இளைஞர்களுக்கும் சமூகத்திற்கும் தெரிவிக்க அருவியல் அருங்காட்சியகங்களுக்கான தேசிய கவுன்சில் உருவாக்க உள்ளது மூன்று இந்தியாவின் முசோரியில் வங்கதேச நாட்டின் அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவுக்குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தீயணைப்பு சேவை பிரிவு சிவில் சர்வீஸ் மற்றும் ஹோம் கார்டுகளுக்கான பொது இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு எந்த மாநில அரசு கட்டணமில்லா முதல்வர் ஹெல்ப் லைன் ஆயிரத்தி எழுபத்தி ஆற அறிமுகப்படுத்துகிறது மூன்று எந்த மாநில அரசின் சாலை திட்டத்திற்காக முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி